நன்றினை வானொலியோ இன்றைய தகவல் துறையை மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை முத்துக்குமர சுவாங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்புள்ள இதயம் எப்போதும் இளமையோடு இருக்கும் மனசுக்குள் எந்த தவறையும் பொருட்படுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு குறையையும் நிறைவு செய்யலாம் என்னால் முடியும் முடியும் என்று சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறைகளையே பேசிக் கொண்டிருப்பதால் எதையும் சாதிக்க முடியாது நம்மிடம் குறைகள் இருக்கட்டும் அதிலும் அதை தாண்டி எப்படி வெல்லலாம் என்று சிந்தித்து செயல்பட்டு முயற்சிக்கும் போது நமது துன்பமும் தோல்வியும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் ஒரு பெற்றோருக்கு கால்களும் கைகளும் இல்லாமல் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தையை பார்த்து வருந்திய பெற்றோர் பின் எப்படியாவது அனைத்து திறமைகளையும் உடைய குழந்தையாக வளர்க்க முடிவு செய்தார்கள் கைகளும் கால்களும் இல்லாத தலையும் உடம்புமாக இருந்த அந்த குழந்தையை தன்னம்பிக்கையோடு மிகவும் மன அந்த குழந்தையை மிகவும் சிறப்பாக வளர்த்தார்கள் குழந்தையை பார்த்து வருந்திய பெற்றோர் எந்த பள்ளியிலேயாவது சேர்த்து விடுவோம் என்றும் விசாரித்து பார்த்தார்கள் யாரும் அந்த குழந்தையை சேர்த்துக் கொள்ளவில்லை அதனால் அனைத்து திறமைகளையும் உடைய குழந்தையாக தாமே வளர்க்க முடிவு செய்தார்கள் எல்லா உறுப்புகளும் நன்கு இயங்கும் குழந்தைகளே சிறு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படும் நாம் கைகளும் கால்களும் இல்லாத நம் குழந்தைக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து வளமான எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டும் என்ற உறுதியான மனதோடு தன் மகனுக்கு முதலில் நல்லறிவை ஏற்படுத்தினார்கள் நன்கு பேசும் திறமையை வளர்த்தார்கள் பேச்சாற்றலில் வல்லவனாக உருவாக்கினார்கள் உலகமே போற்றக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளனாக அந்த பையனும் உருவெடுத்தான் அவனை இன்று உலகமே திரும்பி பார்த்து வியக்கின்றது என்றால் பாருங்களேன் அந்த பையன் என்று இருபத்தெட்டு வயது இளைஞன் தன்னிடத்தில் இருக்கும் குறைகளை மட்டும் நினைத்துக் கொண்டிருந்தால் நமக்காக எல்லாரும் எல்லா நேரங்களிலும் உதவி செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் நாம் எதிர்பார்ப்பதும் தவறு அவன் இன்று நன்கு கால்ஃப் விளையாடுகிறான் எல்லோரிடமும் மகிழ்ச்சியாக பேசுகிறான் விளையாட்டிலும் சரி பேச்சிலும் சரி நற்குணத்திலும் சரி மிகவும் நிறையான குழந்தையாக இருக்கின்றான் குறைகளை நினைத்துக் கொண்டிருந்தால் நம் குறைகள் தானாக சரியாக வாய்ப்புகள் இருந்தால் மட்டுமே நினைப்பதில் தவறில்லை இல்லை என்றால் குறைகளை நிறைகளாக்க என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் இதையே அந்த இளைஞனின் பெற்றோர்கள் அன்று செய்தார்கள் இளைஞனும் மிகுந்த உற்சாகத்துடன் அனைத்தையும் கற்று அறிவாளியாக சிறந்த விளையாட்டு வீரனாக சிறந்த பேச்சாளனாக திகழ்கின்றான் ஒரு கதவு மூடினால் ஒரு கதவு திறக்கும் என்பார்கள் எனவே எதையும் முடியும் என்றும் எப்படி எதனால் எவ்வாறு என்று பல வகையிலும் முயற்சித்து நல்ல வழிமுறைகளை கண்டுபிடித்து நமக்கு நாமே ஒரு நல்ல வழியை உருவாக்கலாம் நான் தன்னம்பிக்கை உடையவள் நான் சக்தி மிக்கவள் நான் தைரியம் மிக்கவள் நான் அன்பு மிக்கவள் நான் ஆற்றல் உடையவள் எனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் மட்டுமே முடியும் என்று நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லும் போது உழைப்பதற்கும் முன்னேறுவதற்கும் உறுதி எடுக்கிறோம் அதனால் ஊக்கத்தையும் நான் தான் வெற்றி பெற்று விட்டேனே என்று நினைத்து கொண்டு பெருமையாக என்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லுவது இணைப்பது முற்றிலும் தவறு ஒரு சிலர் இந்த உறுதிப்பாட்டை சரியாக புரிந்து கொள்வதில்லை உறுதி என்று ஒன்று நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் உறுதி என்று ஒன்று நம்மிடம் இல்லை என்றால் வெற்றி என்ற ஒன்றை நிச்சயமாக நாம் பெற முடிய மண்ணை தேடி சிலர் பொண்ணை தேடி சிலர் பெண்ணை தேடி சிலர் வேலையை தேடி சிலர் விடியலை தேடி சிலர் வேடிக்கையை தேடி சிலர் புகழை தேடி சிலர் பதவியை தேடி சிலர் மனிதா உன்னை தேடிப்பார் உனக்குள் ஒளிந்திருக்கும் திறமையை தேடிப்பார் உன் திறமையை வெளிகொடர்ந்து உன் வாழ்க்கையை ஒளிரச் செயல முயற்சிகள் நமக்கு தேவை முயற்சிகளே நிறைய நம்மை செய்ய வைக்கும் அறிய வைக்கும் பள்ளிக்கு ஓரிரு மாதங்களே சென்ற தாமஸ் அல்வா எடிசன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த எடிசன் என் முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டதுண்டு ஆனால் நான் ஒரு முறை கூட என் முயற்சியை கைவிட்டதில்லை என்று கூறியுள்ளார் எனவே பொறுமை எல்லா வேதனைக்கும் மருந்தாகும் ஆம் பொறுமையாக செயல்படுவோம் வெற்றியை பெறுவோம் மகிழ்ச்சி அடைவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளம் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துளியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமர சுவாமி